வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே அருள் உடையவர்கள் அல்லது அருளாளர்கள் அப்படின்னு நம்பிட்டு இருக்கும் அது உண்மையா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அருள் இல்லாதவர்கள் கூட அறச்செயலை செய்ய முடியும் ஆனால் அருள் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய அறச்செயலுக்கும் அருள் உடையவர்கள் செய்யக்கூடிய அரசியலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன அருள் இல்லாதவர்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக அந்த அரசியலை செய்வார்கள் தேர்தலிலே நிற்கலாம் அல்லது வருமான வரியை காட்டலாம் ஏதோ ஒரு காரணம் உள்ளே இருந்திருக்கலாம் ஆனால் அருள் உடையவர்கள் எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வார்கள் அருள் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது தொடர்ந்து நீடிக்காது அது ஏதோ ஒரு தருணத்தில் மட்டுமே வெளிப்படக்கூடியதாக இருக்கும் உதாரணத்திற்கு நம்முடைய அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்களில் மக்களுக்கு ஓடி ஓடி உதவுகிறார்கள் அல்லவா அதை போல ஆனால் அருள் அப்படி அல்ல ஒருபொழுதும் மக்களை கைவிட மாட்டார்கள் மக்களுக்கு எந்த நேரத்தில் துயர் ஏற்படுகிறதோ அந்த நேரங்களில் எல்லாம் ஓடிப்போய் உதவி செய்வார்கள் தமிழகத்தில் பல புயல்கள் தமிழகத்தை புரட்டி போட்டன அப்பொழுதெல்லாம் ஓடி சென்று உதவியவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல உண்மையிலேயே நெஞ்சில் கருணையும் அருளும் உடையவர்கள் தான் ஓடோடி சென்று உதவினார்கள் சான்றவர்கள் சொல்லும் பொழுது கூட அருள் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய உதவிக்கும் அருளாளர்கள் உதவிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது அருளாளர்கள் செய்யக்கூடிய உதவி பிறருக்கு தெரியாமல் செய்வார்கள் அருள் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய உதவியைத்தான் பலர் முன் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வள்ளுவர் சொல்லும் பொழுது இன்னும் வேறுபடுத்தி கூறுகிறார் நெஞ்சில் அருள் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய உதவி என்பது கல்லாதவர்கள் அல்லது அறிவு இல்லாதவர்கள் ஒரு நூலை கற்று உணர்ந்ததை போல அப்படின்னு சொல்றார் ஏன் அவ்வாறு சொல்கிறார் உண்மையிலேயே மெய்யான அறிவு இல்லாத எந்த நூலையும் கற்று உணர முடியாது ஆனால் நான் இந்த நூலை படித்து முடித்து விட்டேன் என்று வேணால் சொல்லிக் கொள்ளலாம் அதை போலத்தான் அருள் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய உதவி ஆனால் அருளாளர்கள் என்பவர்கள் அந்த நூலை கற்று உணர்ந்தவர்கள் அல்லது மெய்யான அறிவு கொண்டு அந்த நூலை படித்து முடித்தவர்கள் என்பது போல அவர்கள் செய்யக்கூடிய உதவியும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்கிறார் ஆகவே நாம் அருள் இல்லாமல் அறச்செயல்களை செய்வதை விட நெஞ்சில் அருளோடு அருளாளர்களாக நாம் அறச்செயலை செய்ய முயற்சிக்க வேண்டும் அந்த அறச்செயல்தான் முழுமையடையும் முற்று பெறும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஐந்து அருளுடைமை குரல் எண் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது தெருளாதான் மெய்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அரம் மீண்டும் குரல் தெருளாதான் தேரின் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி